வணக்கம் ஜூலை பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக கந்தர்பக்கோட்டை நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று இந்தியாவில் பசுமை புரட்சியை அறிமுகப்படுத்திய அமைப்பு ஐக்கர் என்ற அமைப்பு இரண்டு நுகர்வோர் இயலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் ரால் ரேடர் என்பவர் ஆவார் மூன்று இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் சபையில் உறுப்பினராக சேர்ந்த நாடு தெற்கு சூடான் இனி இன்றைய கேள்விகள் ஒன்று இந்தியா எந்த ஆண்டுக்குள் நில சீரழிவை ஒழிப்பதற்காக இலக்கு நிர்ணயித்துள்ளது இரண்டு உலகில் வாழைப்பழ உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் நாடு எது மூன்று இந்தோ பசிபிக் நிலைப்பு தன்மைக்காக இந்தியா எந்த இரு நாடுகளுடன் ஒப்பந்தம் செய்து கொண்டுள்ளது இந்த கேள்விகளுக்கான பதில்களை நாளை நமது நற்றினை பொது அறிவு குவியலில் கேட்டு மகிழலாம் நன்றி வணக்கம்